பாடம் ஒன்று பாங்கின் துவக்கம் அல்லாஹ் கூறுகின்றாக அழைத்தால் அதனை அவர்கள் பரிகாசமாகவும் விளையாட்டாகவும் எடுத்துக் கொள்வார்கள் இதற்கு காரணம் அவர்கள் அறிவில்லாத மக்களாக இருப்பதே ஆகும் ஐந்தாவது அத்தியாயம் ஐம்பத்தி எட்டாவது வசனம் மேலும் அல்லாஹ் கூறுகின்றான் ஈமான் கொண்டவர்களே ஜும்மா நாளில் தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹுவே தியானிக்க பள்ளி வாசலுக்கு விரைந்து செல்லுங்கள் அறுபத்தி இரண்டாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனம்